பாடம் தொன்னூற்றி மூன்று கற்றிட மற்றும் வணக்கம் அமைதியாக கண்ணியமாக வருதல்கள் சட்டமாகும் அல்லாஹுவின் சட்டங்களை ஒருவர் கண்ணியப்படுத்தினால் அது இதயங்களில் ஏற்படும் தக்குவாயும் இரையற்ற உணர்வாகும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது